அப்படின்னு சொல்லிருக்கு கண்ணதே சங்கவம் சொன்னா காலம் இந்த ஆறு காலம் தான் அஞ்சு காலம் அஞ்சு காலம் தான் பிரத காலம் சங்கத காலம் மாத்தியான்ய காலம் அபராண்ட காலம் சாயங்காலம் அஞ்சு காலம் தான் இந்த பசல்ல ஆறு நாள் ஒவ்வொன்றுக்கு ஆறு நாள்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு அது அறுபது இருபத்தி நாலு எண்பத்தி நாலு ஒரு காலத்துக்கு அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு உதய உதயம் சரியா முப்பது நாளை கணக்கு பண்ணிணா உதயம் முதல் ரெண்டு மணி எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிராத காலம்னு வேறு எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சங்கவ காலம்னு வேறு பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மத்தியானிகாலம்னு வேறு ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் அது அபராணிகாலம்னு வேறு அதுக்கப்புறம் ஆறு மணி வரைக்கும் சாயங்காலம்னு வேறு பிராத சங்கவ மாத்தியான அபராண்ண சாயங்காலாகனு வேறு இதுல என்னென்ன காலத்துல என்னென்ன பண்ணணும்னு தர்மசாஸ்திரத்தில் இருக்கு அதிலே இந்த அத்தியங்கம்னா என்ன சௌரம் இது ரெண்டும் வந்து இந்த ஹோமங்கள் பிராயஷ்டித்தங்கள் இதெல்லாம் சங்க காலத்தில் பண்ண வேண்டிய காரியம்னு இந்த காயத்ரி கூட காயத்ரி ஜபம்ங்கிறது எட்டு மணி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த காயத்ரி ஜபத்தில் வருஷாத்திரத்தில் பண்ற காயத்ரி ஜபத்துக்கு அந்த காயத்ரி ஜபம்னு ஒரு நாள் அன்னைக்கு பண்றது அது பிராயஷ்டித் பிராயஷ்ஷத்துல சங்கவ காலத்துலாம் மண்ணு வடிம்பரம் பண்ணக்கூடாது வடிகாலம்பர சாஸ்திரி பண்றாங்க அது தனியாக பண்ண வேண்டியது பிராயசத்துவமாக ஒரு சங்கல் பண்ணிட்டு பாக்கி இதர் நாளில் பிராயஷத்து காயத்ரி தண்ணி தவிர பாக்கி நாளில் ஒரு சில தோஷத்துக்காக பிராயஷத்துக்காக சில கூட பண்ண சொல்றது அதெல்லாம் சங்கவ காலத்துல பண்ண வேண்டியது என்ன தேச்சுக்கிறது வந்து பிராத காலத்துல பண்ணவே கூடாது பிர காலத்துக்கு முந்தி உஷ காலத்துல ராத்திரில என்ன சேர்த்து கும்பிடாது அப்படின்னுட்டு அதுக்கு ரொம்ப தோஷம் சொல்லிருக்கு அது இதுக்கு சமானோ அப்படிலாம் தேய்ச்சுட்டான் பாக்கி சமயத்துல பாக்கி சுரையறை கல்லு இல்லை இதெல்லாம் உடம்புல தேய்ச்சுட்டா எந்த தோஷமோ அந்த தோஷத்துக்கு சமானம்னு அப்படிலாம் சொல்லிருக்கு அத அப்படி இருந்தாலும் இதுக்கு விசேஷ இன்னைக்கு அவன் ஜத்துக்கு போனது நீட்ட அவன் பிரார்த்திச்சுன்றதுனால இந்த உஷ காலத்திலேயே வண்டிக்கணும் அதுக்கு இப்போ ஒரு பசு கூட ஒரு பிராணியும் கூட கொல்லப்படாது ஆனால் எஜ்யத்தில் பிராணி சென்னால தோஷம் இல்லைன்னு சொல்ற மாதிரி நேர் புரியம் சொல்ற மாதிரி அதே மாதிரி என்ன தேய்ச்சிக்கவே கூடாது இந்த எட்டு எட்டரை மணிக்குள்ள ஆனாலும் இந்த இது அன்னைக்கு அன்னைக்கு உடக்காலத்தில் தேய்ச்சி அந்த ஆகணும் ஆறா இருந்தாலும் தேய்ச்சி அந்த ஆகணும்னுட்டு அவன் பிரார்த்தனை பண்ணி இருந்தான்